பனு முஸ்தலக் போர் அல்லது அல் முறைசி போர் இந்த போர் ஒரு விரிவாக கூறப்படும் அளவிற்கு இல்லையென்றாலும் இதனால் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்பட்டன இக்குழப்பத்தின் இருதியில் நயவஞ்சகர்களுக்கு கேவலம் ஏற்பட்டது இஸ்லாமிய சமூகத்திற்கு பல மார்க்க சட்டங்கள் அருளப்பட்டன அதன் மூலம் முஸ்லீம் சமுதாயத்திற்கு கண்ணியமும் உயர்வும் கிடைத்தது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 போருக்கு வந்திருந்த எதிரிகளின் பெண்களையும் பிள்ளைகளையும் ஆடுகள் மற்றும் ஏனைய கால்நடைகளையும் முஸ்லீம்கள் கைப்பற்றினார்கள் இப்போரில் எதிரிகளால் முஸ்லிம்களில் எவரும் கொலை செய்யப்படவில்லை ஆனால் அன்சாரி ஒருவர் ஒரு முஸ்லிமை எதிரி படையில் உள்ளவர் என்று எண்ணி தவறாக கொலை செய்துவிட்டார் இப்போரை பற்றி இவ்வாறுதான் பல வரலாற்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அறிஞர் இப்னுல் கையம் ரஹமத்துல்லாய் அழகி இதற்கு மாற்றமாக கூறுகிறார் அவர் கூறுவதென்னவென்றால் இந்த படையெடுப்பில் சண்டை எதுவும் நடைபெறவில்லை மாறாக நபிசலல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் முஸ்தலப் கிளையினர் மீது தாக்குதல் நடத்த வந்தார்கள் முஸ்தலப் கிளையினர் கொள்ளையிடுவதற்காக தங்கள் ஊரை விட்டு வெளியில் சென்றிருந்தார்கள் நபி அவர்கள் அவர்களின் குடும்பங்களையும் பொருட்களையும் கைப்பற்றி கொண்டு திரும்பினார்கள் இவ்வாறு தான் சஹீஹு புகாரியிலும் வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இக்கூட்டத்தின் தலைவர் ஹாரிஸின் மகள் ஜுவைரியாவும் இருந்தார் இவரை சாபித் இவ் ஹைஸ் ரஜியுல்லா ஹான்கு தனது பங்கில் பெற்றார் இவரை உரிமை விடுவதற்காக இவரிடம் ஒரு ஈட்டுத் பேசி சாபித் அஜயல்லாஹ் அன்பு ஒப்பந்தம் செய்து கொண்டார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் ஜுவேரியாவின் சார்பாக அந்த தொகை கொடுத்து விட்டார்கள் பின்பு ஜுவேரியாவை பெண் பேசி திருமணம் செய்து கொண்டார்கள் நபி திருமணத்தின் காரணமாக முஸ்தலப் கிளையைச் சேர்ந்த நூறு குடும்பத்தினரை முஸ்லிம்கள் உரிமையிட்டார்கள் என்றால் இப்போது இந்த கைதிகளெல்லாம்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 அப்துல்லா இன் உபை இஸ்லாமியின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் மீதும் எல்லையற்ற எரிச்சல் கொண்டிருந்தான் காரணம் அவுஸ் கசரத் ஆகிய இரு இவனை தலைவனாக்கி மணிமகுடம் சூட்டுவதற்கு தயாராக இருந்த சமயத்தில் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் வருகை தர அவர்கள் அனைவரும் இவனை புறக்கணித்து நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களின் பக்கம் திரும்பிவிட்டார்கள் இதனால் நபி அவர்கள்தான் தனது ஆட்சியை பறித்து கொண்டார்கள் என்று இவன் மனம் புழுங்கி கொண்டிருந்தான் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்ததிலிருந்து இவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் முன்பும் ஏற்றுக்கொண்ட பின்பும் இந்த பகைமையையும் கசப்பையும் வெளிப்படையாகவே காட்டிக் கொண்டிருந்தான் ஒருமுறை நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சாத் இபின் உபாதா ரபியுல்லாஹ் வன்ஹு அவர்களை நலம் விசாரிப்பதற்காக கழுதையின் மீது சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது வழியில் ஒரு சபையில் அப்துல்லா இபின் உவை அமர்ந்திருந்தான் அவனை கடந்து செல்லும்போது முகம்மதே எங்களின் மீது புழுதியை கிளப்பாதீர் என்று கூறினான்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 அரபுகள் தங்களின் கலாச்சாரப்படி வளர்ப்பு மகனை பெற்ற மகனை போல் கருதினார்கள் மகனின் மனைவியை தலாக்கிற்கு பின் தந்தை மனம் எவ்வாறு குற்றமான செயலாக கருதப்பட்டு வந்ததோ அதே வளர்ப்பு மகனின் மனைவியையும் வளர்ப்பு தந்தை திருமணம் முடிப்பதை குற்றமாகவே கருதினார்கள் ஆகவே நபிசல்லாஹ் அலைவசல்லாம் ஜெயினவை திருமணம் முடித்து கொண்டதும் நயவஞ்சகர்கள் நபியவர்களுக்கு எதிராக சர்ச்சையை கிளப்புவதற்கு ரெண்டு வழிகளை கையாண்டார்கள் முதலாவது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இந்த திருமணம் ஐந்தாவது திருமணமாக இருந்தது குர்ஹான் நான்கு பெண்களை மட்டும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று அனுமதித்திருக்க நபி சொல்லா ஹலிவாஸ்லம் எப்படி ஐந்தாவது திருமணம் செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள் அடுத்து இரண்டாவதாக ஜைனப் ரஜியுல்லா ஹான்ஹா நபி சொல்லா ஹலிவாஸ்லம் அவர்களின் வளர்ப்பு மகனின் மனைவியாக இருந்தவர் எனவே அரபுகளின் கலாச்சாரப்படி ஜெய்னபை திருமணம் முடித்தது மாபெரும் குற்றமாகும் இப்படியும் கூறினார்கள்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 ஆகவே உள்ளங்களில் ஏற்பட்ட சந்தேக நோய்களை குணப்படுத்தும் விதமாக பல தெளிவான வசனங்களை அல்லாஹ் குர் இறக்கி வைத்தான் இது பொய் பிரச்சாரம் என்று அல்லாஹ் அத்தியாயம் அக்சாவின் தொடக்கத்திலேயே இவ்வாறு குறிப்பிடுகின்றான் நபியே நீங்கள் அல்லாஹ்வுக்கே பயப்படுங்கள் நிராகரிப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் பயந்து அவர்களுக்கு வழிபடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனும் இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி வசனம் ஒன்று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 முஸ்தல போரின் நயவஞ்சகர்களும் முஸ்லிம்களுடன் கிளம்பியிருந்ததால் அல்லாஹ் திருமறையிலே சுட்டிக்காட்டும் அவர்கள் உங்களுடன் வந்திருந்தால் ஒழுங்கீனத்தை தவிர வேறு எதனையும் உங்களுக்கு அதிகரிக்கச் செய்திருக்க மாட்டார்கள் விஷமத்தை கருதி உங்கள் மத்தியில் அலங்கோலத்தையும் உண்டு பண்ணியிருப்பார்கள் அவர்களுடைய ஒற்றர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் இத்தகைய அநியாயக்காரர்களை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல்குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் நாற்பத்தி இக்கூற்றுக்கு ஒப்பாகவே அவர்கள் நடந்து கொண்டார்கள் தீங்கு செய்வதையே குறிக்கோளாக கொண்ட இவர்கள் முஸ்லீம்களின் அணியில் பெரும் பிணக்கையும் நபி சொல்லலா ஹலிவாஸ்லம் அவர்களுக்கு எதிராக மிக இழிவான பழியையும் உருவாக்கினார்கள் அதன் சில விவரங்களை இனி பார்ப்போம் ஒன்று நய வஞ்சகர்களின் கூற்று நாம் மதினாவிற்கு திரும்பினால் இழிவானவர்களை கண்ணியமானவர்கள் மதினாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் நபி சொல்லல்லா ஹலிவாஸ்லம் அவர்கள்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 முகாஜிரின் கூட்டமே உதவிக்கு வாருங்கள் என்றார் இக்கூச்சலை கேட்ட நபி சொல்லுல்லா அலைவசலம் அவர்கள் நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது இவ்வாறு அறியாமை வார்த்தைகளையா பயன்படுத்துகிறீர்கள் இதை விட்டு இது மிக அசுத்தமானது என்று எச்சரித்தார்கள் இந்தச் செய்தி அப்துல்லா இவனு உபை இவனு சலூருக்கு எட்டியது இதனால் அவன் கோபமடைந்தான் அவனுடன் அவனுடைய இனத்தவரில் சிலர் இருந்தார்கள் அவர்களில் மிகச்சிறிய வயதுடைய ஜெய் இவனு அர்க்கம் என்பவரும் இருந்தார்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 அப்போது உசேத் இவ்னு ஹுலேர் அதுலாஹா ஹன்ஹூ அவர்கள் நபிசுல்லா அலி வஸ்லம் அவர்களை சந்தித்து வாழ்த்து கூறி நபியே நீங்கள் வழக்கத்துக்கு மாற்றமான நேரத்தில் பயணம் செய்கிறீர்களே என்று கேட்டார் அப்போது நபி சொல்லலா ஹலிவாஸ்லம் அவர்கள் இவ்ணு உபை கூறிய செய்து உமக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் அதற்கு உசேத் அதுலாஹா அவன் என்ன கூறினான் என்று கேட்டார் அவன் மதினாவிற்கு திரும்பினால் அதில் உள்ள கண்ணியவான்கள் இழிவானவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கூறினான் என நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள்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 அதற்கு பின் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மாலை வரை பயணம் செய்தார்கள் பயணத்தில் எங்கும் ஓய்வெடுக்காமல் அன்று இரவிலிருந்து மறுநாள் முற்பகல் வரை தொடர்ந்து பயணம் செய்தார்கள் அதற்கு பின் மக்களுக்கு ஓய்வெடுக்க அனுமதி கொடுத்தார்கள் கடுமையான களைப்பின் காரணமாக மக்கள் இறங்கியவுடன் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் இவ்வாறு நபி அவர்கள் செய்ததற்கு காரணம் மக்கள் வேறு எந்த பேச்சிலும் ஈடுபடக் கூடாது என்பதற்காக இருக்கலாம் நபிசுல்லா ஹலிவசல்லம் அவர்களிடம் ஜெயிது இப்னு அர்க்கம் இச்செய்தியை கூறிவிட்டார் என்ற விவரம் அப்துல்லா இப்னு உபைக்கு தெரிய வந்தது உடனே அவன் நபி அவர்களை சந்தித்து தான் அப்படியும் பேசவில்லை என்று சத்தியம் செய்து கூறினான் நபிசுல்லா ஹலீவசல்லம் அவர்களுடன் இருந்த சில அனுசாரிகள் அல்லாஹுவின் தூதரே ஜெய்து சிறுவர் அவர் சரியாக விளங்கியிருக்க மாட்டார் இவ்னு உபை கூறிய சொல்லை அச்சிறுவருக்கு சரியாக நினைவில் வைக்க தெரியாது எனவே இவ்ணு உபய் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள்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 அவரது தந்தை இப்னு உபை அங்கு வந்தபோது தனது தந்தை என்று கூட பார்க்காமல் அல்லாஹின் மீது சத்தியமாக நபி சொல்லாஹ் அலை வசலம் உன்னை அனுமதிக்காதவரை நீ இங்கிருந்து செல்ல முடியாது நிச்சயமாக நபி அவர்கள்தான் கண்ணியமிக்கவர் நீதான் இழிவானவன் என்று கூறி அவனை தடுத்துவிட்டார் நபி சொல்லாஹ் அலே வஸ்லம் அங்கு வந்து அவனுக்கு மதினாவிற்குள் செல்ல அனுமதி அளிக்கவே அப்துல்லா ரஜியல்லாஹ் ஹான்ஹு அவனுக்கு வழிவிட்டார்கள் மேலும் அவர் இந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்ட போதே அல்லாஹுவின் தூதரே நீங்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதை செய்ய எனக்கு கட்டளையிடுங்கள் நான் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவனது தலையை உங்களிடம் கொண்டு வருகிறேன் என்று நபி சொல்லாஹ் அலே வசல்லம் அவர்களிடம் கூறியிருந்தார் ஆதாரம் இப்னுகேஷாம் ரெண்டாவது அவதூறு சம்பவம் இந்த போரில்தான் இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்பவம் நடைபெற்றது அதன் சுருக்கம் என்னவென்றால் நபி சொல்லலாஹ் அலேஹ் வசல்லம் பயணத்தில் மனைவிமார்களில் யாரை உடன் அழைத்து செல்வது என சீட்டு குலுக்கி போடுவது வழக்கம் அவ்வாறே இந்த பயணத்தில் ஆயுஷார ஹன்கா அவர்களின் பெயர் வரவே அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார்கள் போர் முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த போது படைகளுடன் ஒரு இடத்தில் தங்கினார்கள் அங்கு ஆயுஷாரதையொல்லாஹன்கா தங்களது சுய தேவைக்காக வெளியே சென்றுவிட்டு திரும்பி வந்தார்கள் அவர்கள் பயணத்தில் வரும்போது தனது சகோதரி ஒருவரிடமிருந்து கழுத்து மாலை ஒன்றை இரவல் வாங்கி வந்திருந்தார்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 ஏற்றி வைத்தவர்கள் ரெண்டுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்ததால் தொட்டி எடை குறைந்ததை அறிந்து கொள்ள முடியவில்லை மேலும் ஆயு சாரதியொல்லா ஹன்கா வாலிப பெண்ணாக இருந்ததால் உடல் பருமன் இல்லாமல் மெலிந்தவராக இருந்தார் ஒருவர் அல்லது இருவர் கஜாவா பெட்டியை தூக்கியிருந்தால் ஆயு சாரதியொல்லா ஹன்கா அதில் இல்லாததை உணர்ந்திருக்க முடியும் இதற்கு பின் அனைவருமே அங்கிருந்து பயணித்து விட்டார்கள் மாலையை தேடிச் சென்ற ஆயு சாரதியொல்லா ஹன்கா அதை கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு தனது இருப்பிடம் திரும்பிய போது அங்கு ஒருவரும் இருக்கவில்லை தன்னை காணவில்லை என்று தெரிந்தவுடன் தேடி என்று எண்ணி ஆய் சரதியுல்லாஹ் ஹன்கா அங்கேயே தங்கிவிட்டார்கள் அல்லாஹ் தனது காரியத்தில் மிகைத்தவன் அரிஷுக்கு மேலிருந்து கொண்டு தன் ஆடியபடி அனைத்தையும் நிர்வகிக்கின்றான் ஆயி சரதியுல்லா ஹன்கா கண்ணையர்ந்து தூங்கிவிட்டார்கள் அப்போது அங்கு வந்த சஃப்வான் இவ்ணு மதல் ரதியுல்லா ஹான்கு இன்னா லில்லாஹி இலைஹிராஜோன் அல்லாஹுவின் தூதரின் மனைவி ஆயிற்றே என்று உறக்க கூறினார் இதை கேட்ட ஆயிஷ ர விழித்தெழுந்தார்கள் சஃப் ரதியுல்லா ஹன்கு படையின் பிற்பகுதியில் தங்கியிருந்தார் அவர் அதிகம் தூங்குபவராக இருந்தார் ஆயிஷாரியு அல்லாஹ் ஹன்கா அவர்களை ஹிஜாப் பருதாவுடைய சட்டம் வருவதற்கு முன் பார்த்திருந்ததால் இப்போது பார்த்தவுடன் அறிந்து கொண்டார் தனது ஒட்டகத்தை இழுத்து வந்து அவர்களுக்கு அருகில் உட்கார வைத்தவுடன் அதன் மீது ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹா ஏறிக்கொண்டார்கள் அன்னை ஆயிஷாவிடம் வேறு எவ்வித பேச்சும் சஃப் ரதி அல்லாஹ் ஹன்ஹு பேசவில்லை ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹா இன்னால் இல்லாகி வ இன்னா இளைஹிராஜோன் என்பதை தவிர சஃப்வானிடமிருந்து வேறு எந்த சொல்லையும் கேட்கவில்லை என்ன பொருள் என்றால் நாம் அல்லாஹ்விடமிருந்தே வந்தவர்கள் மீண்டும் அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்று பொருளாகும் சஃப் ரவி அல்லாஹ் அவர்கள் ஒட்டகத்தை இழுத்தவராக நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் சமூகம் வந்து சேர்ந்தார் அப்போது முஸ்லிம்களின் படை மதிய நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் பார்த்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பாணியில் தங்களின் பண்பிற்கு ஏற்ப பேசினார்கள் அப்போதுதான் அல்லாஹின் எதிரியான தீயவன் இப்னு உபை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 ஆயிஷா ரது அல்லாஹ் ஹான்கா பிரிந்து விட்டு மற்றொருவரை மணந்து கொள்ள அலி ரதி அல்லாஹ் மறைமுகமாக ஆலோசனை சொன்னார்கள் ஒசாமா இவனு ஜெய்தும் மற்ற தோழர்களும் எதிரிகளின் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் ஆயிஷாவை பிரிந்து விடாதீர்கள் என்று ஆலோசனை கூறினார்கள் நபி சொல்லாஹ் ஹலை வசூலம் மிம்பரின் மீது ஏறி அப்துல்லா இபின் உபையிடம் தங்களது மன வருத்தத்தை இது ஹவுஸ் தலைவர் உசைத் இப்னு ஹுலேருக்கு கோபம் மூட்டியது அவர் அப்துல்லா இவன் உபையை கொல்ல வேண்டும் என்ற தனது கருத்தை தெரிவித்தார்கள் ஆனால் இப்னு உபையின் கிளையைச் சேர்ந்த கசரஜனின் தலைவர் சாத் இப் உபாதாவிற்கு தனது இனத்தவரை இவ்வாறு கூறியது வெறுப்பை மூட்டியது இதனால் இரு கிளைனருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நபி சொல்லாஹ் ஹலைஹி வசல்லம் அந்த இரு கிளையனரையும் சமாதானப்படுத்தினார்கள் போரிலிருந்து திரும்பியவுடன் ஒரு மாத காலமாக ஆயிஷார ஹன்கா உடல்நலம் குன்றியிருந்தார் தன்னை பற்றி பேசப்பட்டு வந்த பொய்யான கதையை ஆயிஷார ஹன்கா அறிந்திருக்கவில்லை உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் எந்தளவு நபி அவர்கள் பறிவு காட்டுவார்களோ அந்த பறிவை நபி சொல்லாஹ் ஹலைஹ் வசல்லம் அவர்களிடம் இப்போது அன்னை ஆய் சாரதி அல்லாஹ் பார்க்கவில்லை சற்று உடல்நலம் தேறியது ஓர் இரவு உம்மு மிஸ்தக என்ற தோழியுடன் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக இரவில் வெளியில் சென்றார்கள் அன்னை ஆய் சாததியுள்ளாக அவர்களை பற்றி மதினாவில் உலாவரும் வதந்திகளில் உம்மு மிஸ்தஹுடைய மகனும் பங்கு பெற்றுள்ளார் இந்த கவலையும் சிந்தனையும் உம்மு மிஸ்தகை அதிகம் பாதிப்படைய வைத்தது ஆய் சரதையல்லா ஹன்கா அவர்களுடன் சென்று கொண்டிருக்கும் போது தனது மகனுக்கு அவதூறு விஷயத்தில் தொடர்புள்ளது என்று எவ்வாறு அவர்களிடம் கூறுவது இதே குழப்பத்தில் மனம் உழன்று கொண்டிருக்கும் போது உம்மு மிஸ்தக்ரதியா ஹான்கா தன்னுடைய ஆடையால் தடுக்கி கீழே விழுந்தார் அப்போது தன்னை அறியாமலேயே அவர்கள் தனது மகனை திட்டினார்கள் நீ கீழே விழுந்ததற்கு உன் மகனை ஏன் திட்டுகிறாய் என்று ஆய் சரதியல்லா ஹன்கா வினவிய போது உம்மு மிஸ்தக் ரதியல்லா ஹன்கா ஆயுஷா அவர்களை பற்றி மக்களிடையே பரப்பப்பட்டுள்ள அவதூறுகளை கூறினார் உம்மு மிஸ்த ஹரதியா ஹன்கா செய்தியை கூறிய உடனேயே ஆயிஷா ரதியுள்ளா ஹன்கா வீட்டிற்கு திரும்பினார்கள் தனது பெற்றோர்களிடம் சென்று செய்தியை உறுதியாக தெரிந்து வர நபிசல்லாஹ் ஹலைவாசலம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள் நபிசல்லாஹ் ஹலைவசலாம் அனுமதி பெற்று பெற்றோர்களை சந்தித்து உண்மை நிலவரத்தை தெரிந்து கொண்டவுடன் ஆயிஷா ரதியுள்ளாஹா வேதனை பொறுக்க முடியாமல் அழுதார்கள்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 அவனிடம் பாவமீற்சி பெற்றுக்கொள் ஏனென்றால் நிச்சயமாக அடியான் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹுவிடம் பாவமீற்சி கோரினால் நிச்சயமாக அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னித்து விடுவான் என்று கூறினார்கள் நபி சதுல்லாஹ் அலைகி வசலம் அவர்களின் இந்த வார்த்தையை கேட்ட ஆய் சரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் தனது அழுகை நிறுத்தி பெற்றோர் ஒவ்வொருவரிடமும் நபி சதுல்லாஹ் அலைவசலும் அவர்களுக்கு பதில் அளிக்குமாறு கூறினார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை அப்போது ஆய் சரதி அல்லாஹ் நான் நிலைமை என்னவென்று நன்கு தெரிந்து கொண்டேன் இந்த செய்தியை நீங்கள் பல கேள்விப்பட்டதால் அது உங்களின் உள்ளங்களின் ஆழ பதிந்துவிட்டது அது உண்மை என்று நீங்களும் நம்பிவிட்டீர்கள் அல்லாஹுக்கு தெரியும் நான் குற்றமற்றவள் என்று நான் உங்களுக்கு என்னை பற்றி குற்றமற்றவள் என்று கூறினால் நீங்கள் அது விஷயத்தில் என்னை நம்ப நான் குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் ஆனால் நான் இவ்விஷயத்தை ஒப்புக்கொண்டால் மட்டும் நீங்கள் என்னை நம்பிவிடுவீர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கும் உங்களுக்கும் யூசுப் நபியின் தந்தை யாக்கு அலை சொல்லாத்து வசலாம் ஆகவே அந்த துக்கத்தை சகித்து நன்று நீங்கள் கூறியவற்றில் அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறேன் அல் குர்ஆன் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் பதினெட்டு என்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை கூற எனக்கு தெரியவில்லை பின்பு தன் முகத்தை திருப்பி சாய்ந்து படுத்துக் அதே நேரத்தில் நபி சொல்லாஹ் அலை வசலாம் அவர்களுக்கு இறை செய்தி அருளப்பட்டது அது முடிந்தவுடன் நபி சல்லாஹ் அலிவசலம் சிரித்தவர்களாக ஆயிஷாவே அல்லாஹ் உன்னை நிரபராதி என்று கூறினார்கள் அப்போது ஆய் ஷாரதி அல்லாஹ் அவர்களின் தாயார் ஆய்ஷாவே நபியிடம் எழுந்து செல் என்று கூறினார்கள் அதற்கு மீது சத்தியமாக நான் அவர்களிடம் எழுந்து செல்ல மாட்டேன் மேலும் நான் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரையும் புகழவும் மாட்டேன் என்று கூறினார்கள் ஆய் சாரதி அல்லாஹ் ஹன்கா ஆய் ஷாரதி தான் நிரபராதி என்பதாலும் தன்னை நபி சொல்லல்லா அலை வசல்லம் நேசிக்கிறார்கள் என்பது உறுதியாக தெரிந்ததாலும் இவ்வாறு கூறினார்கள் இந்த பொய்யான சம்பவம் தொடர்பாக அல்லாஹ் குர்ஆனின் இருபத்தி நான்காம் அத்தியாயத்தில் வசனங்கள் பதினொன்றிலிருந்து இருபது வரை உள்ள வசனங்களை இறக்கினான் இந்த சம்பவத்தை இட்டு கட்டியவர்களில் மிஸ்தஹ் ஹஸான் ஹம்னா பிந்து ஜக்ஷ் ஆகியோருக்கு எண்பது கசையடிகள் கொடுக்கப்பட்டன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 இவனை தண்டிக்காமல் விட்டதற்கு காரணம் என்னவென்றால் உலகத்தில் யார் மீது தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு விடுகிறதோ அவர்கள் மறுமையில் தண்டிக்கப்பட ஆனால் மறுமையில் மகத்தான தண்டனை இவனுக்கு உண்டென அல்லாஹ் குர்ஆனில் இவனை பற்றி எச்சரிக்கை செய்து விட்டான் எனவே இவ்வுலகில் இவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை அல்லது எந்த நலனை கருதி நபிசல்லா அலைவஸ்லாம் இவனை முன்பு கொலை செய்யாமல் விட்டுவிட்டார்களோ அதே நலனை கருதி இந்த தண்டனையையும் நிறைவேற்றாமல் விட்டிருக்கலாம் ஆதாரம்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 அவர்கள் அவனை கொலை செய்து விடுவார்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களின் இந்த வார்த்தை கேட்ட உமர்வதின் மீது சத்தியமாக அல்லாஹுவின் தூதருடைய செயல் எனது செயலை விட நேர்த்தி மிக்கது என்பதை இப்போது நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன் என்றார்கள் ஆதாரம் இப்னு குழுக்களும் படை பிரிவுகளும் சற்று முன் கூறப்பட்ட முறைசி பின் அனுப்பப்பட்ட குழுக்கள் மற்றும் படைப்பிரிவுகளை பற்றி இங்கு நாம் கூற இருக்கிறோம் ஒன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் படை ஹிஜ்ரி ஆறு ஷாபான் மாதத்தில் தவுமத்துல் ஜந்தல் எனும் பகுதியில் இருக்கும் கல்பு கோத்திரத்தினரின் ஊர்களுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் அதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுடன் ஒரு படை பிரிவை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அனுப்பினார்கள் அனுப்பும் போது அவரை நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் தனக்கு முன் அமர வைத்து தனது கரத்தால் அவருக்கு தலைப்பாகை கட்டிவிட்டார்கள் மேலும் போரில் மிக அழகிய முறைகளை கையாள வேண்டுமென்று உபதேசம் செய்ததுடன் அவர்கள் உமக்கு கீழ்ப்படைந்து விட்டால் அவர்களுடைய தலைவரின் மகளை நீர் திருமணம் செய்துகொள் என்றும் கூறினார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதி அல்லாஹ் கு அங்கு சென்று மூன்று நாட்கள் தங்கி அந்த கூட்டத்தினருக்கு இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று அக்கூட்டத்தினர் அனைவரும் இஸ்லாமியை தழுவினார்கள் அதன் பின் துமாலிர் அஸ்பக் என்ற பெண்ணை அப்துல் இப்னு அவுஃப் ரதி அல்லாஹான்கு திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த பெண்மணி பிரபல்யமான நபித்தோழர் அபு சலமாவின் தாயார் இந்த பெண்மணியின் தந்தைதான் கல்வி இனத்தவரின் தலைவராக இருந்தார் ரெண்டு அலி இப்னு அபு தாலிப் படை பிரிவு ஹிஜ்ரி ஆறு ஷாபான் மாதத்தில் ஃபதக் என்னும் ஊரில் உள்ள சாத் இப்னு பக்ரு கிளையினரிடம் அலி இப்னு அபு தாலிப் ரஜியல்லா ஹான்ஹு அவர்களை இருநூறு வீரர்களுடன் நபி சொல்லா அவர்கள் அனுப்பினார்கள் இந்த கிளையினரில் ஒரு பிரிவினர் கைபரில் உள்ள யூதர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள் என்ற செய்தி நபிசலாஹ் அலிவசலம் அவர்களுக்கு எட்டியதால் அவர்கள் இப்படையை அனுப்பினார்கள் அழிரதையொல்லா ஹன்கு இரவில் பயணம் செய்வதும் பகலில் பதுங்கிக் கொள்வதுமாக தனது பயணத்தை தொடர்ந்தார்கள் வழியில் ஒருநாள் அழிரதையொல்லா ஹன்கு அக்கூட்டத்தைச் சேர்ந்த ஒற்றன் ஒருவனை பிடித்தார்கள்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 அந்த கிளையனர் அங்கிருந்து தப்பித்து லுவூன் என்ற இடத்திற்கு ஓடிவிட்டார்கள் வபர் இவ்வளவு உலைம் என்பவன் இக்கிளையினருக்கு தலைமை தாங்கி வந்திருந்தான் மூன்று அபுபக்கர் அல்லது ஜெய்த் படைப்பிரிவு ஹிஜ்ரி ஆறு ரமலான் மாதத்தில் வாதில் குரா என்ற இடத்திற்கு அபுபக்கரோதியுல்லா ஹான்கு அல்லது ஜெயித் இவ்வ ஹாரிசாரோதியுல்லா ஹன்கு அவர்களின் தலைமையின் ஒரு படைப்பிரிவை நபி சொல்லா அலி வசல்லாம் அனுப்பினார்கள் அங்கு வசிக்கும் ஃபஜாரா கிளையனரின் ஒரு பிரிவினர் நபியவர்களை கொலை செய்ய வஞ்சகமாக திட்டமிடுகிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததை முன்னிட்டு இந்த படையை அனுப்பப்பட்டது சலமா இவ் அக்வாஹூ ரொல்லாஹ் அன்கு கூறுகிறார் நானும் இப்படையில் சென்றிருந்தேன் நாங்கள் சுபத்தொழுகை முடித்த பின் அவர்களைத் தாக்கினோம் பிறகு அவர்களின் கிணற்றுக்கு அருகில் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் இந்த தாக்குதலில் எதிரிகளில் பலர் கொல்லப்பட்டார்கள் சிலர் தங்கள் பிள்ளைகளுடன் மலையை நோக்கி ஓடுவதை பார்த்தேன்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 அபுவக்கரோதையொல்லா அன்கு எனக்கு அவளின் மகளை பரிசாக அளித்தார்கள் ஆனால் நான் அவளை தொடவில்லை பிறகு நாங்கள் நபிசல்லா ஹலிவாசலம் அவர்களிடம் சென்ற நபி அவர்கள் அவளை என்னிடமிருந்து பெற்று மக்காவிற்கு அனுப்பினார்கள் அவளை குறைசிகளிடம் கொடுத்து அங்கு கைதிகளாக இருந்த முஸ்லிம்களை விடுதலை செய்தார்கள் ஆதாரம் சஹீ முஸ்லீம் உம்மு கிர்ஃபா என்ற இப்பெண் ஒரு பெரும் தீயவளாக இருந்தால் இவள் நபிசுலல்லா ஹலிவாசல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக தனது குடும்பத்திலிருந்து முப்பது குதிரை வீரர்களை தயார் செய்திருந்தாள் அந்த முப்பது நபர்களும் கொல்லப்பட்டார்கள் அவளும் உரிய தண்டனையை பெற்றாள் நான்கு உக்கல் மற்றும் சேர்ந்த ஒரு கூட்டம் மதினாவுக்கு வந்து தங்களை முஸ்லிம்கள் என்று வெளிப்படுத்திக் கொண்டார்கள் மதினாவில் தங்கிய அவர்களுக்கு அங்குள்ள தட்ப வெப்பநிலை ஒத்துக்கொள்ளாததின் காரணமாக நோயுற்றார்கள் நபிசல்லா வலைவாசலம் இக்கூட்டத்தினரை முஸ்லிம்களின் ஒட்டகங்கள் மேயும் இடங்களுக்கு சென்று அங்கு தங்கி பாலையும் சிறுநீரையும் குடிக்கும்படி கூறினார்கள் அவ்வாறு செய்து அவர்கள் உடல் சுகமடைந்தார்கள் பிறகு அந்த கூட்டத்தினர் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இடையறை கொலை செய்துவிட்டு அங்குள்ள ஒட்டகங்களையும் ஓட்டிச் சென்றதுடன் இஸ்லாமிய மார்க்கத்தையும் புறக்கணித்தார்கள் இவர்களை தேடி பிடித்து வர நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இருபது தோழர்களை குர்சீப் ஜாவிர் ஃபஹ்ரி அதியல்லா ஹன்ஹூ அவர்களின் தலைமையின் கீழ் அனுப்பினார்கள் இந்த நிகழ்ச்சி ஹிஜ்ரி ஆறு ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்றது அப்போது நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அந்த உரைனாவினர் மீது சாபமிட்டார்கள் அல்லாகுவே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 சில சம்பவங்களில் சிறிய மோதல்கள் மட்டும் ஏற்பட்டன சுற்று வட்டார அறிந்து வருவது அல்லது அடங்காமல் இருந்த கிராம அரபிகளையும் எதிரிகளையும் அச்சுறுத்தி சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துவது ஆகியவையே அனுப்பப்பட்ட படை பிரிவுகளின் நோக்கமாக இருந்தது நிலைமைகளை நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் அகழ் பின்பு முஸ்லிம்களின் நிலைமை முன்னேற்றம் கண்டது இஸ்லாமுடைய எதிரிகளின் நிலைமைகளும் அவர்களின் ஆற்றல்களும் சரிய தொடங்கின